பரசமய கோோளரி என்று தானே ஒழித்த திருச்சின்னத்தின் தெய்வ பேரொழி கேட்டு உளம்பொராது எதிரிட்டு மறித்த போதமங்கை புத்தநந்தியின் பொய்த்தருக்கமும் புழுத்தலையும் பொடிவட்டழியவும் பின்னர் உள்ளது போன்று இல்லதை பற்றி சாக்கிய குழுவுள் தலைவனாய சாரிபுத்தன் சிற்சில வகையார் செய்த சமயவாதம் தலை தடுமாறவும் செந்தமிழ் வேத திருமுறை தாங்கி மேம்படும் அறிஞரான் வெற்றி கொண்டமையும் திருவோத்தூரின் கண் அரனுக்கு இடுபனை ஆண்பனையாயிற்றேயென்று அசதியாடிய அவனக்குழுக்களின் வாய்வாதங்கள் மண்பொட்டு ஒழிய தாம் திருவாய் மலர்ந்த திருக்கடை காப்புள் ஓர் மொழியானே அவ்வாண் பனை பெண்பனையாகச் செய்து விரல்கொண்டமையும் குறித்ததென்க அல்லதுவும் வாது என்பது இலக்கணையாக கொண்டு பெருமண நல்லூரின் கண் திருமண நல்விழாவை தரிசிப்பான் வந்த மக்கட்கெல்லாம் தொன்று கிடைவிடாது உடல் நிழல் போல் சூழ்ந்துள பிறவி பெருவாதுகள் அனைத்தும் வென்றதுவும் திருப்பாச்சில் ஆசிரமத்தின்கண் மழவன் மகளார்க்கு அடுத்த முயலகவாது வென்றதுவும் மருகற்கண் ஓர் வைசியனுக்கு அடுத்த விடவாது வென்றதுவும் இவை முதலியவும் குறித்ததெனினும் ஆம் என்க வெற்றி கொண்ட பொருத்திறன் முதலியவற்றுள் ஒன்றேனும் தோன்ற கூறாது லேசானே வாது என்றது எண்குறித்தோயெனில் பிறர்க்கு இங்கனம் வேறல் தம்மானும் துணைமையானும் பற்பலனால் பற்பள வகையில் முயற்சி செய்யனும் முற்றாதெனினும் பிள்ளையார்க்கு செந்தமிழ்பொழியும் திருவாக்கானே ஆண்டாண்டு அவ்வேறல் முற்றியதென்பது குறித்தென்க வாது என்பது குருாயன் என்பதனோடும் சம்பந்தன் என்பதனோடும் சாராது நடுநின்றமையின் அத்துவித நெறியினும் சேராது துவித நெறியினும் சாராது நின்ற பதிதவாதிகளது பயனில்வாதம் எனினும் அமையுமென்க எதிரேற்கப்பட்டு எதிர்வினை கீழ்ப்பட மேற்கொள் வினையெழுச்சி பொருளின் வந்த வெல் என்னும் பிரவினை பகுதியால் வென்ற என்னும் பெயரச்சம் சம்பந்தன் என்னும் பெயர் கொண்டு முடிந்து இங்கனம் வெற்றி கொண்ட பருவம் பிள்ளையார்க்கு இளங்குமார பருவம் என குறித்ததென்க என்னை எச்சம் என்பது இளஞ்சை மேற்றாகலின் சம்பந்தன் என்பது பிள்ளையார்க்கு மூ அகவைக்கண் மூவுலகும் புகழ பொற்பொடு புணர்ந்த அற்புத திருப்பெயர் ஆகலின் ஆண்டு பெருமான் அருள விராட்டியாரளித்த சிவஞான தெள்ளமுதருந்தி அச்சிவஞானத்திற்கு உரிமை பூண்டமை குறித்ததென்று உணர்க ஆயின் சிவஞான சம்பந்தன் என்னாது சம்பந்தன் என வைத்தது என்கொளோயெனின் சிவஞானமுமன்றி சிவானந்தம் ஆனந்தாதீதம் என்பவைக்கும் உரிமை பூண்ட தலைமை அவற்றை உலகுயிர்க்கு இங்கனமென்றுணர்த்தி உரிமை செய்விக்கும் மாட்சி அங்கணம் வைத்ததென்க அல்லதுவும் சுருங்க சொல்லுதல் வனப்பினால் சம்பந்தன் எனவே சிவஞான சம்பந்தன் என உரிமை சிறப்பு வழக்கால் தானே தோன்றும் என வைத்ததெனினுமாம் என்க எங்கனம் எனில் இந்திரன் என்பது இறைமை சிறப்பு வழக்கால் தேவேந்திரனையும் உடையான் என்பது பொருட்சிறப்பு வழக்கால் பொன்னுடையனையும் குறிக்குமாரலின் என்க வள்ளல் மலர்த்தால் என்னும் ஒருவகை வனப்பு இருவகை சந்தி மூவகை முடித்தொகை சொற்றுடர்க்கன் வள்ளல் என்னும் குணப்பெயர் வினைமுதொழில் பயனுர படுமுடைமை குணப்பெயராய் நின்று பிள்ளையாரது திருவடிகள் தம்மை அடைந்தோர்க்கு வரையாது ஆனந்தப்பேற்றை அளித்து அவரை தாங்கிக் கோடலை குறித்ததென்று உணர்க அக்தேல் ஆனந்தப்பேற்றை தருதற்கும் தாங்கிக் கோடற்கும் கருத்தர் பிள்ளையாரன்றோ அங்கனம் இருப்ப திருவடிகற்கு இங்கனங்கூறல் எங்கனமெனில் திருவடிகள் தம்மை வழிபடுவோர்க்கு இறங்கி இன்பமீதற் பொருட்டு எழுந்தருளும் பிள்ளையாரது படர்ச்சி நிகழ்ச்சி கருவியாய் நின்று அவரை அவ்வழிபடுவோர்வால் வருவித்தலானும் ஞானதீக்கை பண்ணுங்கள் அவர் சென்னையில் சூட்டப்பட்டு ஐக்கியம் வருவித்தலானும் நித்தியானந்த பேறு பாய்க்குமார்களின் இங்கனம் என்க அல்லதுவும் வாட்டமில் அருளும் கோட்டமில் குணனும் அசையா நிலையும் நசையா மணனும் வெகுளா பண்பும் விடா பேரன்பும் செவ்வியின் மருகி எவ்வவர் எவ்வகை வேட்டனர் அவ்வகை சிறுப்பொடு குறிப்பின் வரையாதீதல் வள்ளர்தன்மை என்பவாகளின் இவ்வல்லன்மையை தம்பால் அடைந்தோரிடை அடைவித்தருளும் கருணை பற்றி அங்கனம் கூறியதெனினும் அமையுமென்க அக்தேல் வல்லற்ன்மை வழங்கும் மலர்போலும் திருவடியென்று அன்றோ உறைவிரித்தல் வேண்டும் அங்கனமன்றி வல்லர் தன்மையுடைய மலர்போலும் தாளென விரித்திருக்கின்றதே எனின் அங்கனம் அடைவித்தலும் வல்லர் தன்மையே ஆகலினும் உடையது ஒன்று அன்றே உதவப்படுமாகலினும் இங்கனம் விரித்தல் அங்கணம் கூறற்கும் அமைதியாம் என்க அல்லதுவும் அருளின்றி அமையாத வள்ளர்தன்மைக்கு அவ்வருளே முதற்காரணம் ஆகலின் ஆனந்த வடிவராகிய பிள்ளையார் அவ்வானந்த பேற்றை அளிக்கும் வள்ளல் தன்மைக்கு முதல் காரணமாகிய திருவருட்சத்தியே திருவடி என்று குறித்தற்கு காரணத்தை காரியமாக ஈண்டு உபசரித்ததெனும் அமையும்